नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே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 சவஸ்தம் நருச்சியைமோ விராமோ விரதேயோ நோனீர்திமேஷ தர்மோ தர்ம விதுத்தம விஷ்ணு சகசரநாமத்திரங்களுக்கு நாம் ஆதிசங்கரருடைய உரை அதாவது வியாக்கியானத்தை படித்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப காலமாக இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது பேர் புதுசாக கேட்கக்கூடும் இருந்தாலும் இதில் ஒன்றும் பெரிய தொடர்பு கனெக்டிவிட்டி ஒரு ஒரு நாமாக்களும் தனித்தனியாக படிக்கக்கூடிய முடியும் ஆனால் இதை ஒரு சாஸ்திரமாகவும் சொல்கிற வழக்கம் இருந்தாலும் ஒரு ஒரு நாமாக்களையும் நாம் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் சாஸ்திரம்னால் ஒரு கன்டினியூவிட்டி இருக்கணும் ஸ்தோத்திரத்துக்கு கண்டினியூவிட்டி அதாவது தொடர்ச்சி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் விஷ்ணு சஹஸ்திரநாமம் லலிதா சஹஸ்திரநாமம் எல்லாம் சாஸ்திரமாகவும் ஸ்தோத்திரமாகவும் பெரியோர்களால் கருதப்படுகிறது என்றாலும் நமக்கு நாம பிராதானியமாக அர்த்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இராமசப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் விராமசப்தத்துக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் பிராணினாம் விராமா அவசானம் பிராணினாம் அஸ்மின் நிதி விராமா அர்த்தம் பார்த்துருக்கோம் அடுத்தது விரதா இதுக்கு அர்த்தம் பார்க்க அஹ ராம ராமஹா விராமாக்க அர்த்தம் பார்த்தாச்சு கடைசி வகுப்பில் இப்போ விரதாக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம் பாஷியம் படிக்கிறேன் நீங்கள் திரும்ப படிக்கலாம் விகதம் ரத்தம் அஸ்ய விஷயசேவாயாம் இரத அஸ்ய பகவானுக்கு அப்போ நமக்கும் அது பொருந்தும் அதாவது பகவான் பொரிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு கீதை திருக்குறளில் படிக்கிறோம் பகவானுக்கு ஆசை கிடையாது இந்த விஷய சுகங்களெல்லாம் அனுபவிக்கணும்னு பகவானுக்கு ஆசை இருந்தால் பகவானை நம்ம பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம் ஆக பகவான் ஆப்த காமனாக நித்திய திருப்தனாக இருக்கிறான் அவனுக்கு எதையாவது ஒன்று அடைஞ்சு சுகம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது என்ன சொல்கிறார் ரம்னு சொன்னால் மகிழ்சி அடையிறதுு அர்த்தம் ஏதாவது ஒன்று ஒரு ஆப்ஜெக்டை அச்சீவ் பண்ணி அதனால் சந்தோஷப்படுறதுக்கு பேர் ரத்தம்னு பேர் ரத்திகின்னு பேர் ரத்தம் இங்கே என்ன சொல்கிறார் ரத்தம்னு இந்த கண்டிஷன்டு ஹாப்பினஸ் அப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் சொன்ன அதாவது நம்ம சந்தோஷத்தை லிமிட் பண்ணுறோம் எனக்கு வெளியில் அலைஞ்சால் தான் சந்தோஷம் இப்போ நினைப்போம் இப்போ வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் உட்காத்தி வச்சிருக்கு காரணம் எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த சரீரத்தை காப்பாற்றணும்னா இப்போ அலையப்படாது வியாதி வந்துடும் ஆக நம்ம என்ன நினைக்கிறோம் அங்கெல்லாம் போனால் தான் எனக்கு சந்தோஷம் நார்மலாக எனக்கு எப்பவும் போல சுத்தின்னு இருக்கணும் நான் அனுபவிக்கணும் அதுக்கு பேர் ரத்தம் ரத்தம் ரத் ரம்னு ரஹா ரம் ரத்தீ ராலே ஹாப்பினஸ் சந்தோஷங்கிற அர்த்தம் ஆனால் அது எல்லாம் வந்து என்னது கண்டானந்தம் பார்த்து அனுபவிக்கிறது கேட்டு அனுபவிக்கிறது அது இருந்தால் தான் எனக்கு சுகம் ஆனால் பகவானுக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்கிறார் அசிய ரத்தம் விகதம் இவருக்கு இந்த விஷயங்களில் போய் அனுபவிக்கிறதுங்கிறது பகவானுக்கு கிடையாது அதுதான் பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற அவாவை அவித்தவன்கிறார் பெரிமேலழகர் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்குது என்ன ஆசை இருக்குதுன்னா விஷய சுகத்தை அனுபவிக்கணும் தான் ஆசை இருக்கும் ஆசைங்கிறதே அதுதானே ஆசைக்கு பொருள் என்னதுன்னா புல இன்பம் புலநின்பம் தமிழில் சொல்கிறோம் விஷய சுகம்னு சொல்கிறோம் சென்ஸ் ப்ரெஷர்னு சொல்கிறோம் இதெல்லாம் கண்டி இதெல்லாம் இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும் இதெல்லாம் இல்லைன்னா என்னால் முடியாது எழுந்த உடனே கண்ணு எழுந்ததுலேருந்து தூங்குகிற வரைக்கும் எனக்கு காஃபி வேணும் அது வேணும் பேசணும் ஃபோன் வேணும் ஏகப்பட்ட சாதனங்களோடு நம்ம வாழ்ந்தாகணும்னு நினைக்கணும் அமைதியாக ஆனந்தமாக இருப்பான்னா முடியல அதுக்கு பழகிக்கலை அதனால எடுத்த உடனே நாம எப்படி வருது பாருங்கோ ஆக விஷய சேவாயாம் அசிய ரத்தம் விகதம் விஷய சேவான்னு அர்த்தம்னா சாதாரணமாக விஷயங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் என்ன தெரியுமோ விசேஷேன சினோத்தி பத்னாத்தி இஷய அது என்ன பண்ணுறதுதான் எல்லாம் நம்மளை இந்த ஜீவாத்மாவை கட்டி போட்டுடுறது பகவான் கீதையில் சொன்னார் பதினாலாவது அத்தியாயத்தில் குணத்திரய விபாக யோகத்தில் சொன்னார் இந்த தேகிய தேகத்தில் குணங்கள் கட்டுறதுன்னார் குணங்கிற சப்தத்துக்கு கயிறுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அர்த்தம் இருக்குது ஆகையினால சொன்னார் சத்வம் ரஜஸ்தமயிதி குணா பிரகிருதி சம்பவாக நிபத்னந்தி மகாபாஹோ தேகே தேஹினம் அவ்யயம் அப்படின்னார் இந்த தேகத்தில் அவ்வயம் தேஹினம் அழியாத ஆனந்தமான இந்த தேகிய ஆத் ஜீவா ஜீவாத்மாவை இந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணங்கிற இந்த பிரகிருதி குணங்களெல்லாம் தேகத்தில் போட்டு கட்டிவிடுறதுன்னாரு அதாவது இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பா கட்டி விடுறது அதனால தான் விஷயான்னே அதுக்கு பேர் விசேஷேன சினோத்தி பத்னா தி இத்தி விஷயா விஷயத்துக்கே சென் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்க்கே தான் இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்னால் மூணு வேளை நாலு வேலை சாப்பிடாமல் இருக்க முடியாது நம்மளால் இதெல்லாம் வந்து பந்தம் தானே கட்டி போட்டிருக்கு அதுக்கு அடிமையாகிட்டோம் அதெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியுமான் நான் விட்டான் தான் சுதந்திர சுதந்திரன் இது ஆள்றவனுக்கு பேர் தான் ஆண்டின்னு பேர் இது அவனுக்கு தான் சுவாமின்னு பேர் ஸ்வம் அமிதி சுவாமி தன்னை ஆள்றவன் அர்த்தம் யார் செல்ஃப் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் ரூல் தன்னைத்தானே ரூல் பண்ணிக்கிறான் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை தானே கண்ட்ரோல் பண்ணுறான் அவனுக்கு தான் அது பேர் இது இப்படிப்பட்ட பகவானை தியானம்னா நமக்கு என்ன भगवान विरतना இருக்கான்னு நான் தியானம் பண்ணால் எனக்கு என்ன குணம் வரும் விரதத்துவம் வரும் ஆகவே பகவான் விஷய சேவையிலிருந்து விடுபட்டுருக்கா விகதம் ரதம் ரத்தம்னா புல நின்பங்களிலிருந்து நன்கு விடுபட்டவன் அப்படின்னு அர்த்தம் என்னது ஒன்கு என்னது நாட் பவுண்டட் பை சென்ஸ் ப்ளஷர்ஸ் இஸ் கால்டு மகாவிஷ்ணு விரதா இங்கிலீஷில் சொல்லணும் தான் ஆகவே ஏன்னா நித்திய ஆனந்த ஸ்வரூபத்வாத் நானே ஆனந்தமாக இருக்கிற போது நான் என்னதுக்கு இந்த போய் அல்ப ஆனந்தத்தைலாம் தேடின்றுங்க இந்த நேத்ரானந்தம் ஸ்ரோத்ரானந்தம் கிராணானந்தம் ரசனானந்தம் என்னது ஸ்பரிஷானந்தம் இந்த அஞ்சு ஆனந்தத்துக்கு தானே மனுஷன் அடிமைப்படுறான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்திரிய நிகிரகங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுலபம் வேறு நினச்சிட்டுருக்கா நிறைய பேர் அப்படி அவ்வளோ சுலபம் இல்லை என்ன கள்ளப்புலன் ஐந்தும் கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே இதனால தானே நம்ம எக்ஸ்ட்ராவெர்ட்டாக போயின்ட்டுருக்கோம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் சென்ஸ் ஆப்ஜெக்டை நோக்கி போகிறதுனால தான் இந்த பொறிகளெல்லாம் புலன்களை நோக்கி போகிறதுன்னா அதனால தான் துக்கம் கீதையில் இன்னொரு இடத்துல சொன்னார் பகவான் யார் வந்து இதெல்லாம் இது பின்னாடி ஓடுறானோ அதெல்லாம் துக்கத்துக்கு பின்னாடி ஓடுறான் சுகம்னு நினச்சின்னு ஓடுறதெல்லாம் துக்கத்துக்கு பின்னாலேங்கிறார் புத்திசாலி அப்படி ஓடமாட்டான்னு விட்டார் ஏஹி சம்ஸ்பர்ஷா போகாஹா துக்கயோனயேவ தேவந்த கௌந்தேய நேஷு ரமதே புத அஞ்சாவது அத்தியாயத்தில் வருது சம்ஸ்பர்ஷஜஜஜஜஜஜஜஜா போகாக எல்லாம் இந்த சென்ஸ் ப்ளஷஷர் அது வந்து துக்கத்துக்கு காரணமாகிடுறது இப்போது ஒரு ஒரு இருபத்தோரு நாளைக்கு ஆற்றுக்குள்ளே உட்காருங்கன்னா அது இப்போ நம்ம அனுபவித்த சுகமெல்லாம் துக்கத்துக்கு காரணமாக துக்கத்துக்கு சுகத்துக்கு காரணமானால் அது விட்டுட்டு இருக்க முடியலையே அது நம்மளை பவுண்டு பண்ணிடுத்து எல்லாம் எப்படி சிகரெட்டுக்கு அடிக்டானவன் சிகரெட்டை விட முடியறது இல்லை சிகரெட்டை லெக்சர் கொடுக்க சொன்னால் கொடுப்பான் அவன் பட் அவனால் விட முடியாது அதனால்தான் சாஸ்திரத்தில் ஞானம் இருந்தால் போகாது ஞானத்தோட பலன் கிடைக்கணும் ஆகா இந்த நாமாவுக்கு இதுதான் அர்த்தம் சிம்பிளாக முடிச்சுட்டார் ராச்சாரியார் நம்ம கொஞ்சம் அதை விஸ்தாரமாக சிந்தனை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஆகா விகதம் ரத்தம் அஸ்ய விஷய சேவாயாம் அது போட்டிருக்கார் விஷய சேவாயாம் ரத்தம் அஸ்ய விகதம் இந்த விஷய சேவை பண்ணுறது விஷய சேவாயாம்ங்கிறது விஷயத்துக்கு சேவை பண்ணுறோமா அதுக்கு சேவை பண்ணுறோமா நமக்கு சொல்லப்போனால் வீட்டுக்கு நான் வீ வீட்டை கட்டிடத்துக்கு சேவை பண்ணுறோமா கட்டடம் நமக்கா சந்தேகம் வந்துடும் இல்லையா கட்டடத்துக்குள்ளே நாம் உட்காந்துண்டு கட்டடத்துக்காக நாம் இருக்கோமா நமக்கா கட்டிடமான்னா சந்தேகம் வந்துவிடும் சில சமயம் நான் வெளியில் போட்டால் வீட்டில் கட்டடத்தை யார் பார்த்துப்பாளோ தெரியாது வீட்டை யார் பார்த்துப்பாளோ அதை தொடக்கிறதுக்கு யார் வந்தானா இல்லையா இல்லாட்டி ஒற்றை கட்டிவிடுமே அது கட்டிவிடுமே கடைசியில் என்னென்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறோமா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு சர்வீஸ் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தா முதல்ல சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஏதோ நமக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தெரியும் அப்புறம் காலப்போக்கில் வயசான தாத்தா பாட்டி கூட ஷாவியை வச்சுன்னு விடமாட்டேங்கிற காரணம் என்னென்னா அதை விடமாட்டேன் அப்புறம் அவன் கெடுத்துட்டு போயிடுவான் அவன் எடுத்துகிட்டு போனான்னா நீ செத்தப்புறம் அவன்தான் வச்சிக்க போகிறான் அது இப்போவே இல்லை இல்லை அது என் கண்ணால் நான் பார்க்க முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அந்த அதை பார்க்க மாட்டேன்னு அது நீ இருக்கிற போதே பார்க்கணும் அப்போத்தான் உனக்கு அபிமானம் போகும் அபிமானம் போகணும்னா உன் கண்ணு முன்னாலேயே நீ சம்பாதித்த வஸ்துக்கள் எல்லாம் ஏதாவது கதி அடையணும் அப்போ இதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னு புரியும் உனக்கு எத்தனை நாளைக்கு தான் நம்ம ரைட்ஸ் கொண்டாட முடியும் இல்லை ஐ கிரியேட்டட் ஐ கிரியேட்டட் நீ என்ன கிரியேட் பகவானே கிரியேட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்கார் கொரோனாவெல்லாம் விட்டு நீ என்ன பெரிய கிரியேஷன் அவர் கிரியேஷனை அவரே டிஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்கார் நீ என்ன பெரியது உன்னோட பில்டிங் போயிடுமே அதில் இருக்கிற இதெல்லாம் போய்டமே எல்லாம் ஒன்றுங்கடி ஆஹா விகதம் ரத்தமஸ்ஸ விஷய சேவாயாம் இது விரத அடுத்தது என்னது மார்க்கோ நேயோ நயோ நயா அடுத்தது மார்க்கசப்தம் இதுலாம் நம்ம அர்த்தம் பார்க்கலையே ம் வி அம கல்பத்தை அமத்தல் முவ சார் நேயு மாண இப்போ மார்க்கசப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் மார்க்கசப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் மோக்ஷ மார்க்க மோக்ஷ மார்க்கன்னா என்ன அர்த்தம் ஒன்று ஆரம்பத்தில் ஈஸ்வர பக்தி ஆர் தியானம் அப்புறம் ஈஸ்வர அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் ரெண்டு வஸ்தூ ஒன்று தான் சகுணமாகவும் இருக்கிற வஸ்து ஒன்று தான் எம் விதித்வா எம் விதித்வான்னா அர்த்தம் எதனை அறிந்து அப்படின்னு அர்த்தம் அமிர்தத்வாய கல்பந்தே அமிர்தத்வாய அமிர்தத்வாயன மோக்ஷாய மோக்ஷத்தை கல்பந்தே அடைகின்றார்களோ யாரு ந யோகினா முமுக்ஷவ முமுக்ஷுக்கள் முமுக்ஷவ யோகிகள் முமுக்ஷுக்கள் கர்மயோகிகள் இல்லை ஞான யோகிகள் உபாசனா யோகிகள் எல்லாம் சாதகர்கள்னு அர்த்தம் யோகினா முமுக்ஷவ சயவ பந்தா ஆ சாதனமும் பகவான் தான் சாத்தியமும் பகவான் தான் ஆஹா அவருக்கு பேர் மார்க்கான்னு பேர் சாதனமாக மார்கஹான்னா அர்த்தம் பாதைன்னு அர்த்தம் ஆஹா சயவ பந்தாக அவரேதான் வழி நமக்கு அவரேதான் கதி அவரே தான் வழின்லாம் சொல்கிறோம் இல்லையா ஆஹா அதைத்தான் சொல்கிறார் சயவ பந்தாக பந்தாக பத் பந்தாகங்கிறது பந்தாக பந்தானவு பந்தானஹா அதனால் மார்கா சயேவ பந்தாகங்கிறார் பகவானுக்கு பேர் தான் மார்கஹான்னு பேர் அவன்தான் நமக்கு வழி அதுக்கு ஸ்ருதி சொல்கிறார் அந்நா பந்தா அயனாய ந வித்தியதே புருஷ சுத்தத்தில் ரெண்டு தினம் வருது ரெண்டு சொரத்தை வேறு மாற்றி சொல்கிறோம் நானியப்பந்தா அயநாய வித்தியதே அப்படி சொல்கிறோம் நானிய பந்தா வித்யே அயநாய அப்படின்னு சொல்கிறோம் சித்தசுத்திக்கும் பகவானை விட்டால் வழி இல்லை தர்மானுஷ்டானபூர்வக ஈஸ்வர தியானத்தை விட்டால் வழி இல்லை அதே மாதிரி மோக்ஷத்துக்கும் பகவானை விட்டால் ஞானத்தை விட்டால் வழி இல்லைன்னு அர்த்தம் அல்ல புருஷம் மகாந்தம் அகம் தம் மகாந்தம் புருஷம் வேத நான் அந்த பரம அறிவேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆகையினால மார்க்கசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா எல்லாம் மார்க்கம்னா வேதம்னு அர்த்தம் இருக்குது வைதிக மார்க்கம்னு இருக்குது எல்லாம் என்ன இந்த இடத்துல மார்க்கசப்தத்துக்கு யார் அர்த்தம்னா பகவான் அவன் மார்க்கமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இது ஸ்ருதே இவர் கோட் பண்ணுறதுக்கு ஸ்வேதாஸ்வத்தரோபிஷத்து ஆறு பதினஞ்சு புருஷசுக்தத்தில் வருது ஆனால் புருஷ ஸ்வேதாஸ்வத்தரோபனிஷத்து ஆச்சாரியர்கள் இங்கே கோட் பண்ணியிருக்க அடுத்தது மார்க்கோ நேயோ நயோ நயா மார்க்காக முடிஞ்சது அர்த்தம் இப்போ நேயா நேயாக்கு அர்த்தம் மார்க்கேண சமய்ஞானேன ஜீவா பரமாத்மதையாக நீயத்தை நேய மாண ரொம்ப அழகான ந நாமத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் ரொம்ப அழகாக அர்த்தம் சொல்கிறார் நேய நேயான நீயத்தை நேய நீயத்தை நீயத்தின கொண்டு போறார் ஜீவ பரமாத்மதையீயே ஜீவன் தன்னை அல்பமாக AHAM அஹம் அல்போஸ் இந்த கொரோனாவில் பாதிக்கப்படுறவனாக நான் இருக்கிறேன் இப்படிலாம் நினச்சிக்கிறான் நிராமையன் இவனுக்கு ஆ வியாதியே கிடையாது சரீரத்துக்கு தான் வியாதி சரீரம் வந்தது எப்படி வந்ததுன்னு நம்ம கேட்டால் வந்துது எப்படி இருந்துன்ட்ருக்கு கேட்டால் இருந்துருக்கு இருக்கணும் இருக்கு அது இருக்குது அது கேட்டால் போக போகிறது கேட்டாலும் கேட்கட்டாலும் போக போகிறது கேட்டாலும் கேட்கட்டாலும் வந்துது கேட்டாலும் கேட்கட்டாலும் இருந்துட்டுருக்கு கேட்டாலும் கே கேட்டாலும் போக போகிறது அப்போ இருக்கிற இடத்துக்கு இதுக்கு வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்னா எது சொல்கிறார் ஒன்று அல்பமாக நினச்சிக்காதே ஜீவகா பரமாத்மத்தையா நீயத்தே இது நேயஹா பகவான் என்னவா இருக்கார்னா ஞானஸ்வரூபமாக இருக்கார் நேயமாகவும் இருக்கார் முதல்ல சொன்னது என்னதுன்னா ஞேயமாகவும் இருக்கார் அந்த அர்த்தத்தெலாம் சொல்லப்பட்டது மார்க்கேணாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறார் சம்மியக் ஞானேன்னு மார்கேண இப்போ நீய நேயாக தான் பதம் மார்கோ நேயோ நயோ நயஹா ஆனால் அவர் என்ன பண்ணார் முதல்ல மார்காக சொல்லியிருக்கார் அப்புறம் நேயாக சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் ஆச்சாரியார் என்ன சொல்கிறார் இதுக்கு முன்னால் சொன்னதை ஞானம்னே எடுத்துக்கிறார் மார்கேண மார்க்கேணுன்னு அர்த்தம் சம்மியக் ஞானேன சமயக் ஞானம்ங்கிறது அடிக்கடி சொல்கிறது சமக் தரிசனம் சமயக் ஞானம்னா என்ன அர்த்தம்னா தெளிந்த அறிவு கிளாரிட்டி சமயக் ஞானம் கிளியர் நாலெட்ஜ் அதனால் என்னென்னா சமயக் ஞானம் என்னதுன்னா அசம்யக் ஞானம் என்னென்னா ஜீவாத்மா பரமாத்மா வேறேங்கிறது சம்மக் ஞானங்கிறது என்னது ஜீவனை பரமாத்மத்தையா நீயத்தை ஞானத்தின் மூலமாக ஜீவனானவன் பரமாத்மஸ்வரூபமாக செலுத்துகிறார் பகவானே ஞானஸ்வரூபமாக இருந்து ஜீவாத்மாவை பரமாத்மாவாக ஆக்கிறார்னு அர்த்தம் இதுக்கு ஒரு இது பார்க்கணும் எங்கே தெரியுமோ ீதா பதனஞ்சாவது அயம் பதனஞ்சாவதுலோக்கீத்தை பதனஞ்சாவதா பதனஞ்சாவது ஹிவிஷ்டமதினமோனே வேதவிதேவாஹம் அகம் சிஸ்திவிஷ்ட எல்லாரிடத்துலையும் ஞானம் ஜேயம் ஞான கம்யம் ஹிருதி சர்வஸ்யவிஷ்டிதம் இதுக்கு முதல் ஸ்லோகம் அந்த இதுக்கு இந்த பதினாலாவது ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்தில் வரும் கடைசியில் முடிக்கிறபோது நல்ல ஸ்லோகம் அது இதுக்கு முதல் ஸ்லோகம் ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்யிதம் அதுக்கப்புறம் தான் சர்வஸ்யாஹம் இல்லையா அது பதிமூணாவது அத்தியாயம் ஞானம் ஜேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் அது பதிமூணாவது அத்தியாயம் இது பதினஞ்சாவது அத்தியாயம் பதினா இது பதி பதினா பதினஞ்சாவது ஸ்லோகம் அது வேறு இது வேறு ஆஹ பகவான் ஞானஸ்வரூபமாக இருக்கார் நீங்கள் அந்த ஸ்லோகத்தை பார்த்தா தான் தெரியும் அந்த ஸ்லோகத்தில் என்னென்னா வேதாந்த சம்பிரதாயத்தை செஞ்சவனும் நான் தான் வேதங்களால் அறியப்படுறவனும் நான் அந்த வேதங்களை அறியப்படுறத உபயோகப்படுத்தி அறியிறவனும் நான் தான் பெர் ஞானம் அப்போகனஞ்ச என்ன சார்ந்து தான் ஜாகிரத் சொப்ன சுசுப்தி அவஸ்தை இருக்குது வேதை சர்வைஹி அகமேவ வேத்யா வேதம் எல்லாத்தினாலையும் என்னத்தான் தெரிஞ்சுக்கணும் வேதாந்த கிருத்து வேதாந்த கிருத்துங்கிறதுக்கு ஆச்சாரியார் சொல்கிறார் வேதாந்த சம்பிரதாய கிருத்துங்கிறார் வேதாந்த கிருத்து சொன்ன வேதாந்த சம்பிரதாயத்தை உண்டு பண்ணதும் நான் தான் வேத விதேவ சாகம் சிஷியனும் நான் தான் விட்டார் நான் தான் அந்த மெத்தடாலஜியும் நான் தான் அந்த ஸ்டூடெண்ட்டும் நான் தான் விட்டார் வேறு என்ன இருக்கப்பறம் என்னை தவிர ஒரு வஸ்துவும் கிடையாதுங்கிறார் அதே மாதிரி இங்கே என்னமோ எல்லாம் மாயா லீலா அதனால் மார்கேண சம்மியக் ஞானேன ஜீவா பரமாத்மதையத்தே என்ன கிளாரிட்டி இதில் அழகாக சொல்லித்தரார் ஆஹா அவருக்கு பேர் என்ன நேயா என்னமஹா அடுத்தது அப்புறம் நயஹா நயல நயத்தீ நேத்த மாயோ நய இப்பேய நனய நய அப்புறம் அனய வேர் நேயே ஆஹ் ஞாநயா அப்படின்னு சொன்னால் கூட்டி நேதா நேதாஜிலேருந்தான் நேதாஜி வந்தது நேதான்னா என்ன அர்த்தம் அஸ்மாக்கம் நேதா அப்படின்னா எங்களை எங்களை கைட் பண்ணுறவர் எங்களை வழி நடத்திட்டு அர்த்தம் குருஹுன்னு அர்த்தம் சிம்பிளாக சொன்ன குருஹு எங்களை வழிகாட்டி நடத்திட்டு போகிறவர் நேதா அவர் தேசத்துக்கு நேதா இங்கே என்னதுன்னா மோட்சத்துக்கு நேத்தா இந்த ஜீவாத்மா சிஷியனுக்கு நேதா வழிகாட்டியாக இருக்கிறவர் ஆக நயத்தீ நயத்தின்னா கூட்டிகிட்டு போகிறவர்னு அர்த்தம் கூட்டின்னு போகிறவர் எங்கே கூட்டின்னு போகிறாருன்னா நீ வந்து இந்த சம்சாரத்தில் உழலாத மோக்ஷத்துக்கு வாப்பா அப்படின்னு பகவான் தான் கூட்டின்னு போகிறார் ஆஹ் நயத்தி இது நேதா அப்போது மார்க்க நேயா நயா இது த்ரூபக கல்பியத்தேன்றார் த்ரூபகன என்ன அர்த்தம் வழியும் அவனே வழி நடத்துபவனும் அவன் வழி நடத்துபவனும் அவனே அந்த வழியை உணர்த்துபவனும் அவனே வழியை உணர்த்துபவனும் அவனே அதுதான் அர்த்தம் மார்க்காக நேயா நயா இது த்ரீரூபகா பரிகல்பியே பகவான் என்னவாக இருக்கார்னா அதாவது குருவாகவும் இருக்கார் சாஸ்திரமாகவும் இருக்கார் அப்புறம் வந்து என்னதுன்னா குரு சாஸ்திரமாகவும் சாஸ்தாவாகவும் சாஸ்திரமாகவும் சாஸ்திரமாகவும் இருக்கார் சாஸ்தாவாகவும் இருக்கார் ஞானமாகவும் இருக்கார் இந்த சாஸ்திரத்தினால வர்ற நாலெட்ஜ் இருக்குது விற்பிஞானம் அதுவாகவும் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் மார்க்கான்னு சொன்னால் சாஸ்திரம் அப்புறம் வந்து நேயான்னு சொன்னால் ஞானம் நேத்தம் நேத்தா சொன்னால் இங்கே சாஸ்தா சாஸ்தானா டீச்சர் குரு சரி அப்புறம் அடுத்தது நாசிய நேதா வித்தியதே இது அனயா சரி அவர் தான் நம்மளை வழிகாட்டுறார் நமக்கு அவருக்கு யார் வழிகாட்டின்னா நீ கேட்பான் இல்லையா சரி பகவான் எனக்கு வழிகாட்டுறார் பகவானுக்கு யார் வழிகாட்டுறாருண்ணா அவர் வழிகாட்டுறதுக்குலாம் அவனுடைய அதனால தான் அவர் பகவான் ஆகையினால் அனயா ஆக முதல்ல சொன்னது நயத்தீத்தி நயகா நேதா நயகாங்கிற சப்தத்துக்கு என்ன சொன்னார் முதல்ல மார்க்கா நேயா நய அப்படி பிரித்து விட்டார் ஆஹ் நயகா ஆனால் அவர் யாருன்னா அவருக்கு வழிகாட்டுறதுக்கு அவருக்கு குரு யாரும் கிடையாது ஆதி குரு அவர் ஆகையினால் அஸ்ய நேதா நவித்யத்தை இத்தி அனயா இவருக்கு நேதா இல்லை அப்பா காரணத்துக்கு காரணம் கிடையாது மூல காரணத்துக்கு எது முதல் காரணம்னா தமிழில் சொன்ன மூலகாரத்து காரணத்துக்கு எது முதல் காரணம்னா மூல காரணத்துக்கெல்லாம் முதல் காரணம் இல்லை மூல காரணத்துக்கு ஒரு காரணம் சொன்னால் அப்புறம் காரணம் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் அனவஸ்தா தோஷம் வரும் எண்டு லஸுங்கிற ப்ராப்ளம் வரும் ஆகையினால அதெல்லாம் தப்பு அதனால் அவருக்கு அப்புறம் அவரை வழி நடத்துகிறதுக்கு யாரும் கிடையாது அவர் தான் முதல் குரு அவர் இத்தி நாம் நாம் சதுர்த்தம் சதம் விவருத்தம் இவ்வாறு நானூறாவது நாமாவளி பூர்த்தி ஆயிடுச்சு சதுர்த்தம் சதம் விவரித்தம் நானூறு நாமாக்களை பூர்த்தி பண்ணிட்டோம் மந்திரத்து ஸ்லோகத்தில் இருக்குது ராமோ விராமோ விரதோ மார்க்கோ நேயோ நயோ நய அனயாங்கிறதுல இருக்கு அதில் அப்புறம் அடுத்தது வீர சக்தி மதாம் தர்மோ தர்ம விதுத்தம ரெண்டாவது லைன் ஆனால் ரெண்டாவது லைன் வந்து நானூற்றி ஒன்றாவது நாம அப்புறம் வீரசப்தத்துக்கு அர்த்தம் விக்கிரமசாலித்வாத் வீர அவ்வளோதான் புரியுது விக்கிரமசாலித்வாத் வீரகா வீரியம் அஸ்ஸி அஸ்தி தி வீரகா அது பகவான் வந்து ஆம்னி ஆனது ஆம்னி பொட்டன்ட் இந்த ஆம்னி பொட்டன்ட்டுங்கிறோம் இல்லையா அதுதான் வீரகா வீரியவான் அதனால் விக்கிரமசாலித்வாத் எல்லாம் நம்மளையெல்லாம் ஓட வைக்கிறார் பாருங்கோ கேட்பான் நல்லா இருக்கிற போது ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டான் நம்ம ஊரில் ஏன் எனக்கு நல்லா போயின்ட்டுருக்கு வாழ்க்கை அப்போ ஜோசியர்கிட்ட எவனால் போவேண்ணா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் ஜோசியர்கிட்ட போவோம் அதனால் துக்கம் வர்றபோது மாத்திரம் என்ன நீ இது நல்ல என்ன வள்ளுவர் சொன்னார்னு ஒரு குரல் பார்த்தோம் அதாவது அது நல்ல குரட்பா இந்த ஊழியலில் வருது ஊழியலில் ரொம்ப அழகான குரல் அது நேற்றுக்கு தான் பார்த்தேன் அது அதாவது நல்லதெல்லாம் நடக்கிற போது நல்லதாக பார்க்குறவன் அதுக்கு நாயர் மாறானதெல்லாம் நடக்கிறபோது ஏன் துக்கப்படுறான்னு கேட்குறார் நன்று ஆம்கால் நல்லவா காண்பவர் முந்நூற்றி திருக்குறள் நன்று ஆம்கால் நல்லவா காண்பவர் அன்று ஆம்கால் அல்லற்படுவது எவன் அதனால் நல்ல நீ வந்து வேண்டான்னா ரெண்டையும் விட்டுடும் அதனின் அதனின் இளன் எல்லாம் பிரபஞ்சம்னா அப்படி இருக்கும் சிருஷ்டின்னா அப்படி இருக்கும் இல்லை வரலாம் இவ்வளோ பெருசாக வரணும்னா அதில் என்ன பெருசு என்ன சின்னது நீ நடந்து போகிறே ஆயிரக்கணக்கான எறும்பு செத்து போயின்னு இருக்கு அதோட உலகத்தில் நீ நின்று பாரு பார்ப்போம் அதுக்கு ஏதாவது ஊரடங்கு சட்டம் போடுறதுக்கு ராஜா இருக்கானாங்க என்ன கால் வந்து கொண்டு ஒரு மனிதக்கால் வந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து எல்லோரும் விழிப்புணர்வுடன் இருக்கவும் அதில் அந்த அடிக்காலில் படாமல் சில பேர் தப்பிக்கக்கூடும் அதற்கு பின்னால் நாலந்து கால்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஏதேனும் ஒரு காலால் மிதித்து நீங்கள் கூட்டம் கூட்டமாக சாக போகிறீர்கள் அப்படின்னு எறும்பு கூட்டமெல்லாம் பேசுகிறதுன்னு வச்சுப்போமே அதுவும் ஜீவந்தானே அவர் பெரிய சிருஷ்டியில் நம்மளாம் எறும்பை விட சின்னது மகா சிருஷ்டி இது நமக்கு பயம் என்ன நம்ம நமக்கு இருக்கிற இந்த இண்டிவிஜுவாலிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ பயம் வருது பயக்கிருத் பயநாசனஹான்னு ஒரு நாமம் ஏற்கனவே வந்துதான் முடிஞ்சுதா தெரில பயக்கிருத் பயநாசனஹா பயத்தை உண்டு பண்ணுறவரும் பகவான் பயத்தை ஏன் உண்டு பண்ணுவானே ஏன் நீக்குவானேன்னு கேட்கப்படாது இது எப்படி இருக்குது தெரியுமா ஏன் கனவு வருகிறதுன்னு கேட்டு பாருங்க சொப்பனம் ஏன் வருகிறது சொப்னத்துக்கு ஏதாவது ஏற்று சொல்ல முடியுமா தூங்குறதுனால் சொப்னம் வருகிறது அப்போ தூங்காமல் இருக்க முடியுமா தூங்குறதுனால் இல்லை வெளியில் ஜாக்கிரதாவஸ்தில எல்லாம் பார்த்ததெல்லாம் சொப்னாவஸ்தையில் வருது நான் சொப்னாவஸ்தை ஏன் வருது என்ன ரீசன் சொப்னாவஸ்தையில் வேற நான் அழுகிறேன்னு இந்த ஜாக்கிரதாவஸ்தில வந்து ஏதோ ஒரு ஒரு கிருமி வந்துடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி தான் படிக்கிறான் இன்னொரு கிருமி வந்துருக்குங்கிறான் அப்போ தான் பார்க்குறான் வாட்ஸ்அப்லே எதுலையோ பார்த்துட்டான் எதில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிருமியை பார்த்துட்டான் இது என்னவோ வாண்டாவாக என்னவோ பேர் சொல்கிறான் அதுக்கு பேர் அது எலியிலருந்து வருது அப்படின்னா அது முதல்ல புலியிலேருந்து வந்தது இப்போ எலியிலேருந்து வந்து வச்சுங்கோலே இது வந்துது இதை படிச்சுட்டு தூங்கிவிட்டாங்க தூக்கத்தில் அந்த வாண்டா அளவு பார்த்த அதுக்கு திரும்பவும் இன்னொரு ஏதோ சட்டம் போடுறா அதுக்கு பண்ணுறா மருந்து மாத்திரை எல்லாம் ஓடின்னு இருக்கா நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அதில் ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே திடீர்னு பார்த்தா மணி அடிச்சுட்டான் எழுந்தாச்சு போற்றி என் வாழ்முதல்னு ஆரம்பிச்சு கொடுத்தோம் இப்போ எது சத்தியம் இதுதான் புரிஞ்சுக்கணும் பேசாமல் வேடிக்கை பார்க்க கற்றுக்கணும் அதனால் விக்ரமசாலின்னு சொல்கிறோம் விக்கிரமசாலின்னு அர்த்தம் புத்திசாலி மாதிரி விக்ரமசாலி அழகிலாக விளையாட்டுடையர் பகவானுக்கு முன்னால் ஒன்றும் பேச முடியாது ஏன் நிறைய பேர் சொல்லுவான் கடவுள் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுவானேண்ணா அவர் பண்ணணும்னு நினச்சி பண்ணல அவர் பண்ணினார் உங்ககூட வந்து சொன்னாரி இல்லை நீங்களாம் நம்புகிறீங்களே என்ன நாங்கள் எல்லாத்தையும் நம்புகிறோம் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேங்கிறோம் நீ சொல்லு பார்ப்போம் அப்படி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது இன்பமாகவும் இருக்கார் பகவான் துன்பமாகவும் இருக்கிறார் துன்பமும் நீங்கிறான் பகவானே துக்கமும் நீ அப்போ வாழ்க்கையில் வந்து எல் ஆல் இமோஷன்ஸ் ஆர் ஈஸ்வரா அப்படின்னு சொன்னால் துக்கம் வாட்இஸ் வாட் இஸ் துக்கம் துக்கம் இஸ் ஈஸ்வரா இல்லை இல்லை சுகந்தான் ஈஸ்வரன் என்ன புரிஞ்சிக்கணும் ஆஹ விக்கிரமசாலித்வாத் அதனால்தான் அவரால் வந்து சிருஷ்டி ஆக்கிதான் பாட்டு பாட்டு ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனை ஏனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி தாய்மான் ஒரு பாட்டு ஆக்கி ஆக்கின்னா என சிருஷ்டி பண்ணி அழித்து அழித்துன்னு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போடுறலா அது எதுன்னு கேட்கப்படாது அப்புறம் இது வல்லினமா மெல்லினமா இடை இனமாக எல்லாம் ஒரு விஷயம் ஆச்சுன்னால் எது சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது எந்த ஏன்னால் இது எதுலேயும் சேராத இனமாக இருக்குது என்ன ஆஹா அப்புறம் என்னது ஹாக்கி அழித்து அழித்துன்னா பாதுகாத்து துடைக்கும்னா அத்தனை பேரையும் ரிமூவ் பண்ணி ஒரேடியா எடுக்கவே முடியாமல் பண்ணி துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எல்லா தொழிலையும் செய்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணுறது இல்லையா அது எங்கே இருக்குண்ணா ஆத்மாவாக இருக்குங்கிற உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழி அதை சிந்திச்சு பாருன்னு சிந்தை பிறந்ததும் அங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் அங்கே எந்த நிலைகளும் அங்கே கண்ட யான்தானி இரண்டற்று இருந்ததும் அங்கே ஆங்கென்றும் இங்கென்றும் உண்டோ அடின்ண்டே போலாம் சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டால் பின்னர் ஒன்றென்று இரண்டென்று உரைத்து இடல்லாமோ சரி ஆ விக்கிரமசாலித்வாத் வீரஹா அடுத்தது ஸ்ரேஷ்டா வீரேமீனா பவர்ஃபுல் பர்சன்ஸ்மாத்தம்தாத்த மான் புத்திமான் மாதிரி ஆகையினால் சக்திமான் சக்தி மதாம் சக்தி மதாம்னா அர்த்தம் யாருன்னா விரிஞ்சியாதீனாம் அப்படி விரிஞ்சியாதின்னு போட்டுட்டார் பிரம்மாதி பிரம்மன் இந்திரன் பவர்ஃபுல் பர்சன் தானே இல்லையா கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் தான் அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸுக்குள்ளேயும் ஒருத்தர் அவங்களுக்கெல்லாம் மேலே பவர்ஃபுல்லாக ஒருத்தர் இருப்பார மாட்டாரா அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருன்னு சொல்லக்கூடாது நம்மளாக யாருன்னு இப்போ இருக்காங்களோ கரண்டில் நினச்சிக்கணும் ஆஹா அவங்களுக்கெல்லாம் சக்திமத்வா பவர்ஃபுல் பர்சனுக்கெல்லாம் பவர்ஃபுல் பர்சன் யாருன்னா சக்தி ம வல்லரசாவது கொல்லரசாவது எல்லாம் ஒரே அரசுன்னு விட்டான் வல்லரசுக்கெல்லாம் வல்லரசு யாருன்னா ஆண்டவன் சக்திமத்வா விரிஞ்சியாதீனாமப்பி சக்திமத்துவாத் அதாவது சக்தி ब्रह्मा பிரம்மா முதலானவர்களுக்கும் சக்தி உடைய பிரம்மா முதலானவர்களைக் காட்டிலும் சக்தி உடையவர் யாருன்னா விஷ்ணு சக்தி மதாம் சக்திமான்களுக்குள் சிறந்தவர் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறது பியூர் கான்ஷியஸ்னஸ் ப்யூர் கான்சியஸ்னஸ் இல்லைன்னா எல்லாம் அவ்வளோதான் இப்படியே உட்காந்துரும் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது செயல்படவாக முடியும் ஆஹ சக்தி மதாம் ஸ்ரேஷ்டா அதோடு சேர்ந்துருக்கிற சகுண பிரம்மனை எடுத்துனான்னு தப்பு அதனால் கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து சக்திமான்னு சொல்ல மாட்டோம் சொன்னால் அத்வைத ஹானி வராது பிரம்மன் சக்திமானா அப்படின்னு சொன்னால் சகுண பிரம்மன் சக்திமான் நிர்குண பிரம்மன் என்னதுன்னு சக்திங்கிடையா சக்தியை கடந்தவர் ஏன்னா சக்தியை சக்தியை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் துவைத்தத்தில் தானே சக்தி யூஸ் பண்ண முடியும் அத்வைதத்தில் சக்தி யூஸ் பண்ண முடியுமா ரே ரெண்டாவதாக வஸ்து ஒன்றும் இல்லைன்னா சக்தியை எப்படி யூஸ் பண்ணுறது ஆக ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் சர்வஜா சர்வசக்திமான் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் அடுத்தது தர்ம धर्महा, धर्महा, आराध्यते சுவூத்தனா <coughs> और अर्थ என்ன சொல்கிறார் தர்மஹங்கிறது பிரம்மனுக்கே அர்த்தம் சொல்கிறார் சர்வபூதானாம் தாரணாத் தர்ம எல்லா எல்லா வஸ்துக்களையும் தாங்குவதால் தர்ம இதுக்கு பிரமாணம் என்னென்னா கட்டோபனிஷத்தில் இருக்குது அனுரேஷர்ம அப்படின்னு இருக்குது அனுரேஷ தர்ம தர்மசப்தத்துக்கு அங்கே சைத்தன்யம்னு பேர் தாரணாத் தர்ம சைத்தன்யந்தான் மாயையே தாங்கிறது மாயாசக்திக்கே சக்தி மாயாசக்தி இயங்கும்படி பண்ணுறது யார் மாயாசக்தி தான் இருக்கிறதுலையே சக்தி ஆனால் அந்த சக்தி வேலை செய்யணும்னா இதுக்கு யார் வேணும்னா புரியுறதா சகுண பிரம்மனை சக்திமானு சொன்னது வேறு இங்கே நிருகுண பிரம்மன் மாய வேலை பண்ணணும்னா மாய காரிய மாய வேலை செய்யணும்னா சைத்தன்யத்தோட அனுகிரகம் இல்லாமல் மாய வேலை செய்ய முடியாது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இப்படி லைட் எரியாதோ அதுபோல் ஆனால் சாதாரணமாக சிவ சௌந்தர்லஹரி ஸ்தோத்திரமெல்லாம் என்ன சொல்கிறது சிவசக்தியாயுக்தோ எதிபவதி சக்தா அதாவது சக்தியாயுக்தா சிவா சக்தா பவதி சக்தி இல்லைன்னா சிவனுக்கு எங்கே சக்தி என்னது ஆனால் அங்கே சொல்கிற சக்தி என்ன சக்தி இங்கே என்னது ச உபாதி சோபாதிகம் பிரம்ம ஆக மாயையும் சிவன் வேலை செய்ய முடியாது சிவனும் மாய இல்லாமல் வேலை செய்ய முடியாது சிவனும் மாயையும் வேலை செய்யணும்னா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு அதிர்ஷ்டானம் வேணும் புரியுறதோ வச்சுங்களேன் மேட்டர் எனர்ஜி வச்சுங்கோ மேட்டர் எனர்ஜி ரெண்டுமே ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கான்ஷியஸ்னஸ் வேணுமா வேண்டாமா அங்கே பேசுகிறதுலாம் மேட்டல் எனர்ஜியை பற்றி மாத்திரம்தான் சௌந்தர் இல்லை அப்படி தான் அத்வைதிகளை அர்த்தம்னு சொல்லுவோம் இல்லாட்டி வேறு விதமாக அதை கொண்டு வரணும் சக்தின்னு சொன்னால் அந்த இடத்துல சைத்தன்யம் சொல்லணும் சிவன் சொன்னால் என்ன சொல்லணும்னா சகுண பிரம்மனு சொல்லணும் அது மாயாசகிதம் பிரம்மன்னு சொல்லணும் அப்போ சக்தின்னா பராசக்தின்னு கொண்டு வரணும் இந்த சக்தி அபராசக்தின்னு சொல்லணும் எப்படியோ புரிஞ்சால் சரி இங்கே என்ன சொல்கிறார் ஒரு மீனிங் என்னது அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் ஏஷஹா அ தர்மஹா அணுகு அப்படின்னா என் அர்த்தம் இந்த பிரம்மன் சூக்ஷமானது அப்படின்னு சைத்தன்யத்தை சொல்கிறார் ஒரு மீனிங் இல்லாட்டி என்னென்னா அறங்களால் ஆராதிக்கப்படுபவன் எவ்வளோ நல்லா இருக்குது தமிழில் அறங்களால் ஆராதிக்கப்படுபவன் தர்ம ஆராத்தியதே இதுவா தர்ம தர்மத்தினால் பூஜை பண்ணப்படுறவன் ஆகையினால தர்மஹான் பகவானை எதனால் பூஜை பண்ணணும்னா வேல்யூஸால் பூஜை பண்ணு நீ வந்து ரிச்சுவல்ஸாலேயும் பூஜை பண்ணலாம் என்ன தர்மசப்தத்துக்கு நாலு அர்த்தம் இருக்குது ரிச்சுவல்ஸ் இருக்குது டியூட்டீஸ் இருக்குது ஆட்டிடியூட்ஸ் இருக்குது வேல்யூஸ் இருக்குது இப்போ நாலு நாளையும் பூஜை பண்ணி இல்லை அட்லீஸ்ட் ரிச்சுவல்ஸ் இல்லை டியூட்டீஸ் இல்லை ஏன்னா வெளிநாட்டுக்கு போயாச்சு ரெட்டு ஃபேமிலி டியூட்டீஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது டியூட்டி பண்ணணும் சப்ப சா பண்ணணும் அட்லீஸ்ட் ஆட்டிடியூடை முடிஞ்சால் வச்சுக்கலாம் அதுக்கும் சான்ஸ் இல்லை ஏன்னா ஃபேமிலி இருந்தால் இந்த மூணுக்கும் வேல்யூ இல்லாட்டி வேல்யூஸை மாத்திரம் வச்சுக்கலாம் வேல்யூஸும் ஸ்கிரிப்சுரல் வேல்யூஸ் வேறு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற வேல்யூஸ் வேறு அதுக்கு அதிருஷ்டம் உண்டு லௌக்கிகமாக இருக்கிற வேல்யூஸுக்கெல்லாம் ஹோல்டு கிடையாது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற வேல்யூஸுக்கெல்லாம் பாபம் கடை வரும் புண்ணியம் வருங்கிற அது இருக்குது புனர்ஜென்மாயிருக்கு பாப்ப பயம் வேணும் புண்ணியத்தில் ஆசை வேணும் அதனால் தானே சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாம் சமஷ்டியாக சேர்ந்து செஞ்ச பாபத்தை சமஷ்டியாக தான் அனுபவிக்கணும் ஒட்டு மொத்தமாக செய்த பாபத்தை ஒட்டு முக மொத்தமாக அனுபவிக்கணும் இல்லை கொஞ்சம் அதெல்லாம் கிடையாது சேர்த்து வச்சுதான் சமஷ்டி பிராரப்தான் ஆக தர்மஹி ஆரா இன்னும் சொல்லலாம் அறம் அறத் தர்மம் தானே த அறத்தால் ஆராதிக்கப்படுவோம்னா என்ன அர்த்தம் தர்மமே தானே பூஜை பண்ணுமா தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனால் பூஜை பண்ணப்படுற தர்மீ ஆராத்தியே தர்மனிஷ்டை ஆராத்தியே இதுவா தர்ம அடுத்தது தர்மவித் உத்தமாக ஸ்ருத்தையா ஸ்பாபூ சர்வீத்தி தர்மவின்னொரு தான் படிக்கிறேன் ஷுத்தயச்சா சேவவிதாமுத்தமாக தர்மவிது உத்தமாக அதாவது எல்லா தர்மத்தையும் அறிந்தவர்களுள் சிறந்தவன் சர்வான் அர்த்தம் சர்வர்மோத்தமாக தர்மவிதாத்த உத்தமாகனர்த்தம் இது தம பிரத்யம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தர தம உத் உத்தர உத்தமாக அப்போது உத்தமான்னு சொன்னால் என்னென்ன சர்வ தர்மவித விதாம் எத்தனையோ பேருக்கு தர்மங்கள்லாம் தெரியும் ஆனால் அதில் வந்து அவன்தான் உத்தமமானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஸ்ய ஆக்ஞாபூதாக்ருத்தையாக ஸ்மிருதயச்ச யாருக்கு அவர் தான் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யேன்னு சொல்லியிருக்கார் பகவான் ஒரு இடத்துல இருக்குது புராணத்தில் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞே ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய கட்டளைகள் என்னுடைய உபதேசங்கள் ஏஷ ஆதேஷா ஏஷ உபதேசா மாதிரி ஸ்ருத்தியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆக்ஞா ரூபமானது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆகையினால யாருடைய ஆக்ஞா ரூபமாக ஸ்ருதியும் ஸ்மிருதியும் இருக்கோ அவர் யாருன்னா த சர்வ தர்ம விதம் எல்லா தர்மங்களும் எதில் இருக்குது ஸ்ருதிஸ்மிருதியில் இருக்குது அந்த ஸ்ருதிஸ்மிருதியை படித்தவர்களுக்கு பேர் என்ன சர்வ தர்ம வித்து ஸ்ருதிஸ்மிருதியில் எல்லா தர்மங்களையும் அறிந்தவர்களில் யார் சிறந்தவன்னா வேத இது வந்து சாஸ்திர யோனித்துவ அதிகரணம் இதுக்கு பொருந்தும் பிரம்மசூத்திரத்தில் இந்த வாக்கியத்தை அப்படியே சாஸ்திர யோனித்வாத் அப்படியே சொல்லிவிடலாம் பிரம்மசூத்திரத்தில் மூணாவது சூத்திரம் முதல் அதிகரணத்தில் மூணாவது மூணாவது சூத்திரம் ஏன்னால் சாஸ்திர யோனித்துவாதுன்னா சாஸ்திர காரணத்துவாத்துன்னு அர்த்தம் அதனால் சங்கராச்சாரியார் வந்து சர்வஜன் பிரம்மன் சர்வஜன்கிறத பூர் சொல்கிறதுக்கு இதை சொல்லுவார் அதுவும் இதுவும் ஒன்று ஆக தர்ம சர்வ தர்மவிதாம் உத்தமஹா அங்கே என்ன சொல்லுவார்னா ஆச்சாரியார் ஒரு கிரந்தம் எழுதினவனுக்கு அந்த கிரந்தத்துக்கு விட ஞானம் இருக்குமா இருக்காதா இருக்கும் அது மாதிரி வேதத்தையே கொடுத்த பகவானுக்கு வேதத்தை காட்டிலும் ஞானம் இருக்குதுன்னு சொல்லணுமான்னு கேட்பார் ஆஹா சர்வக்கிமு வக்தவியம் சர்வஜத்துவம் இந்த வேதத்தையே கொடுத்ததுனால அவரோட சர்வஜத்துவத்தை யார் க கொஸ்டின் பண்ண முடியும் ஆகையனால் சர்வ தர்ம விதாம் உத்தமஹா அனைத்து தர்மங்களையும் அறிந்தவர்களுள் தலை சிறந்தவன் பகவான் அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறோம் பகவானுக்கு தான் எல்லாம் தெரியும்ப்பா எத்தனைதான் தர்மசாஸ்திரம் பிடிச்சாலும் கடைசியில் தர்மத்தை பகவான் தான் சொல்லணும் அப்படின்னு சர்வ தர்மவிதம் உத்தமாக அடுத்தது வைக்குண்டருஷ பிராண பிராணத பிரணவ ஹிரண்யர்புன யுரோக் வைக்குண்டருஷ் பிரணவியுனோ விவிதா கு गतेहे गते कर्ता जगदारंभे கி परस्परं பரஸ்பரம் சேஷயன் தாங்க इति वायुना பிரதிப்னா மையம்ித்தூமி அோமச்ச வாயனேஜம் इति शांति மமீ இங்கே ஒரு அர்த்தம் சாதாரணமாக நான் வைகுண்டத்துக்கு அர்த்தம் பார்த்தது குண்டம்னு சொன்னால் வளைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த வளைஞ்சிருக்கிறதுக்கு ஆப்போசிட் விகதாக குண்டாஹா அப்படின்னு சொன்னால் விகுண்டா தசிய பாவ வைகுண்ட அப்படி சொல்லி சொல்கிறது உண்டு வைராகியம் மாதிரி ராகா விகதாக ராக விராக தசிய பாவகா வைராக்கியம் அப்படி சொல்லுவோம் எல்லாம் கொஞ்சம் சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சால் தான் புரியும் அது மாதிரி வைகுண்டகா அப்படி சொன்னால் குண்டம் குண்டீகரணம் அப்படின்னா சுருக்கிறது தடுக்கிறது இப்படி பல அர்த்தங்கள்லாம் இருக்குது அந்த நான் வந்து இது நிறைய அர்த்தம் சொல்லியிருக்கேன் வகுப்புகள் எல்லாம் வைகுண்டகான்னால் பேலன்ஸ்டு மைண்டு அதாவது வாட்எவர் தி சுச்சுவேஷன் கம்ஸ் என்ன வேணாலும் சுச்சுவேஷன் லைஃப்பில் வரலாம் அப்போ அந்த மனசு சமநிலையில் இருக்குது இல்லையா அந்த பேலன்ஸாக இருக்குது இல்லையா ராகத்வேஷம் இல்லாமல் காமாக இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் வைகுண்டம் வைகுண்டத்தில் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் அதாவது வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இடைஞ்சல்கள் கத்தேகே பிரதிகதிகி ஒரு நிம்மதியாக இருக்கலாம்னா அதுக்கு முடியறதா என்ன நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன நினைக்க முடியாத இடையூறுகள்லாம் வருது எத்தனையோ விதமான இடைஞ்சல் விவிதா குண்டாகான்னால் கத்தேகே பிரதிகதிகிங்கிறார் கத்தின்னா என்ன அர்த்தம் ஒரு வழி போ ஒரு வழியை போகிறோம் பிரதிகதிகினா இடைஞ்சல் விக்னங்கள் பலவிதமான விக்னங்கள் அந்த விக்குண்டா அதுக்கு பேர் விக்குண்டாங்கிற விவிதாக குண்டாக கத்தேகே பிரதிஹதி அதுக்கு பேர் என்ன விக்குண்டா விக்குண்டாங்கிற பதம் போடுறார் அதுக்கப்புறம் என்னென்ன விக்குண்டாயா கர்த்தா அந்த பலவிதமான இடைஞ்சலை எல்லாம் பண்ணுறது இல்லையா இல்லையா அதுக்கு பேர் வைகுண்டா அதனால் அவருக்கு பேர் வைகுண்டா விக்குண்டாவோட கர்த்தா விக்குண்டாயா கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம் விக்னகர்த்தா விக்னகர்த்தா அப்படின்னு அர்த்தம் என்ன பண்ணுற இதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஜகத ஆரம்பே இந்த சிருஷ்டி பழ யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறபோது விஸ்லிஷ்டானி பூதானி அங்கங்கே இருக்கிற இந்த பூதங்கள் இருக்குது பஞ்சபூதங்கள் இந்த குணங்கள் பூதங்கள்லாம் இருக்கேன் பரஸ்பரம் சம்ஸ்லேஷயன் பஞ்சீகரணம் சொல்கிறோம் இல்லையா அதே ஃபைவ் எலிமெண்ட்ஸை வந்து இதில் இருக்கிற குவார்ட்ரெடு அதில் பாதியை போடுன்னா சொல்கிறோம் இல்லையா ஹாஃப் எடுத்துக்கோ அதில் பாக்கி இருக்கக்கூடிய அரைக்கால் அரைக்கையாளத்துக்கு இதில் சேரு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதை சொல்கிறாரு விஷ்லிஷ்டானி பூத்தானி பரஸ்பரம் சம்ச்லேஷயன் தனித்தனியாக இருக்கிற பூதங்களையெல்லாம் தனி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் சேர்த்து குழப்பி தேஷாம் கத்தி பிரதிபத்னாத்தி அதோடய போக்கை வந்து கட்டுப்படுத்துகிறாரோ இந்த பூதங்களோட போக்கை கட்டுப்படுத்துறார் அது அதுக்கு ஸ்லோகம் கோட் பண்ணுறார் சாந்தி பருவத்திலேருந்து மயா சம்ச்லேஷிதா பூமி என்னால சம்சலேஷம் பண்ணப்பட்டது சம்சலேஷம்னா சேர்க்கிறது சம்ச்லேஷிதா பூமி அத்ர் வியோமச்ச வாயுனா அத்வின ந ஜலம் பூமி அத் சம்சலேஷிதா வாயுனா சோம வியோமச்ச வாயுனா சம்ச்லேஷிதா அப்புறம் வாயுஷ்ட தேஜஸா சம்ஸ்லேஷிதா தேஜஸ்னால் சார்த்தம் வைக்குண்டத்வம் தத்தோ மம் இந்த பஞ்சீகரணம் பண்ணினதுனால பூதங்களையெல்லாம் வந்து அதோதோட போக்கில் போகாமல் அதை ஒழுங்குபடுத்தி ஒரு நெருக்கி கொண்டு ஊற்றதுனால ஃபைவ் எலிமெண்ட்ஸை அதோட இஷ்டத்துக்கு போகாமல் அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸையும் என்னோடய கண்ட்ரோலில் நான் வச்சுருக்கிறதுனால எனக்கு வைக்குண்டன்னு பேர் அப்படின்னு சொல்கிறார் அகம் வைகுண்டோஸ்மி ஆகையினால் வைகுண்டத்துவம் தத்தோ மம அந்த வைகுண்டனாக இருக்கக்கூடிய தன்மை எனக்கு அதாவது பஞ்சபூதங்களே ஆளவுன்னு அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும்னா எதுக்கு இவ்வளோ வைகுண்டகான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா முதல்ல ஒரு மீனிங் என்னது பேலன்ஸ்டு மைண்ட் அது எதுக்கு சொன்னேன் எல்லோரும் வைகுண்டத்துக்கு போகணும் வைகுண்டத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டுருக்கா வைகுண்டையே போகணும் வைகுண்டம் போகணும்னு சொல்கிறேன் வைகுண்டம்ங்கிறது நம்ம அவா பாஷையில் வேறு அது நிஜமாகவே ஒரு லோக விசேஷம் அங்கே தனியாக இருக்குது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா வைகுண்டங்கிறது லோக்க விசேஷம் இல்லை ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் மனதின் ஒருவகையான அறிவுபூர்வமான நிலை ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பிகாஸ் ஆஃப் விஸ்டம் ப்ராப்பர் விஸ்டம் அது வைகுண்டம்ங்கிறோம் இங்க வைகுண்டத்துக்கு என்ன அர்த்தம்னா பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகின்றவன் கட்டுப்படுத்துகின்றவன் ஆகையினால வைகுண்டத்வம் தத்தோ மம எனக்கு வைகுண்டனாயிருக்கும் தன்மை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார் ஆக பகவானுக்கே வைகுண்டன்னு பேர் வைகுண்டத்தில் இருக்கிறதுனால வைகுண்டன்னு சொல்லலை வைகுண்டத்வம் தத்தோ மம இது சாந்தி பர்வணி இனி புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது படுந் சர் சதனாருஷா சய்பூர் அமன் சர்வன் பாப்மன்துருஷா இது புரிஷய சவா அயம் புருஷா சர்வாசு பூருஷு புரிஷய் நிறைய அர்த்தம் சொல்கிறார் சர்வது புரா சதனத்து சர்வாபா புருஷா எல்லாத்துக்கும் உன்னாலே நாயிருக்கேன் புராசு புருஷ சர்வ பாபஸ்ய சாதனாத்வான் எல்லா பாபத்தையும் அழிக்கிறதுனாலும் நாம் புருஷன் அப்படி சொல்லி அந்த மந்திரத்தை கோட் பண்ணுறார் ச எத் பூர்வ அஸ்மாத் சர்வஸ்மாத் சர்வான் பாப்மனா ஔஷத் எல்லா பாபத்தையும் போக்கினத்துனால தஸ்மாத் புருஷ அதாவது எவனொருவன் முன்னால் தோன்றி நமக்கு நம் அனைவருடைய பாபத்தையும் அழித்தானோ அவனுக்கு புருஷன்னு பேர் எல்லோருக்கும் வந்து முதல்ல பாவத்து பாவிகளுக்கெல்லாம் இது பண்ணாருங்கிற அர்த்தத்தில் சொல்லலை பாவத்தை அழிச்சாங்கிறார் சிருஷ்டியில் தொடங்கினோடனே புரி சயனாத்வா புருஷகா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கார் கான்ஷியஸ் அதாவது அதாவது என்னது அவைலபிலிட்டி அந்த கான்ஷியஸ்னஸ்னுடைய அவைலபிலிட்டி விளங்கிறது புத்தியில் அதுவாக இருக்கட்டும் அப்புறம் சவாயம் புருஷா சர்வாசு பூருஷு புரிஷயா அதுக்கு அதுக்கு ஸ்மிருதியை ஸ்ருதியை கோட் பண்ணுறார் அவ்வளோதான் அது ரெண்டு மீனிங் அனைவருக்கும் முன்பு இருப்பவன் எல்லோருடைய பாவங்களையும் அழிப்பவன் உடலிலே உணர்வாக விளங்குபவன் உடலிலே உணர்வாக விளங்குபவன் இந்த மூணு அர்த்தத்தை சொல்லியிருக்கார் அதுக்கு சாஸ்திர பிரமாண பிருகதாரண்ய கோப நிஷத்துலேருந்து ரெண்டு பிரமாண வாக்கியங்களையும் காட்டுறார் இதோட நாம் இந்த வகுப்பை பூர்த்தி பண்ணுவோம் அடுத்த வகுப்பை நாளைக்கு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வச்சுப்போம் இப்போ நாம் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் பண்ண போகிறோம் அது முடிஞ்ச உடனே நான் கொஞ்சம் நேரம் தியானம் சொல்லி கொடுக்க போகிறேன் அதோட இன்றைய நிகழ்ச்சி இப்போ முடியும் எல்லாரும் பொறுமையாக இருந்து இந்த விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணத்தை லோகக்ஷேமத்துக்காக பண்ணணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ோ மகேஸ்வர்பரம் ப்ம்தை ஸ்ரீரவே நம சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சரி பிரசன்னோபாந்தே ரிரத விரிஷா பரம் வினம் நக்னி சதம் விஷ்வம் சா் வியம் சே பௌத்தமகல்மம் பராமந்தே சுக்கதா தோோனி வியா விஷ்ணு வியசூபாய விஷவே நமோ வைபிரமே வாசி நமோ நம அவிக்கா சுத்தா நய பரமாத்மே வே எமமாாரபனியத்தை நமஸ விஷவே பிரம் நமோ விஷவே பிரீவை உச்சனேஷே பாவன யுதிஷிஷா தவம் புனரேவாஷத்துர கமேக்கம் தைவோக்கே கிம் வாப்பேக்கம் பராயணம் கோ தர்மர்மாஜியத்தை ஜந்தர்ஜன்மார்த்தீஷ்மத்மன்துருஷோத்தமம் ஸ்வன்நே புருஷஸ் தோத் தமவச்சார்ச்சயன் நம்ம புருஷமியமச்சன்தலோக்கமேதிகோவேம் சுவர்மம் லோக்கா கீர்வம் லோக்கூத்தம் சுவூத்தோவம் புண்டம்வெரச்சைய சதா பரமியோ மேஜ் பரமம் பரமம் மிரம பரமம்ய பராயம் பவி பவித்தம் யோ மங்கலாநிவம் தயவாஞ்சூத்தம் எத்தீ பூத்தி பய எஸ்லா தோக்கப்பிரூபே யாரு सहस्रस्य वेदव्यासो தா வீத்த ஊஷிர்நேதவியசோந்தோனு நஷ்டு தேவீசு அம்தோவோஜம் சிவகி நனா தாத்தியுதும் மகாவிஷு பிரபவிஷு மஹேரம் அனைம் நமாருஷோத்தமீவிஷோர்னோத்தமாமி அனுஷு ஸ்ரீமாவிஷ்ணு பரமாத்மா அமதோவோஜம் தீ நந்த சஷ்டேதிவோ பரமோ மந்திரந்தீச்சிரீதி கீழகம் ஷாதன் வாஸ்திராங்கோ நேற்றம் திருசா சாமே கவச்சம் श्री श्री सहस्रनाम जपे ஆனந்தம் பரபிரேதி ரித்து समस्त பிரீத்தநே இஷாம் ஜனசுரியம் சமஸ்தாபம் சமஸ்துனம் விஷ்ணு சநாராயணம் கரிஷ் வினோகன்வத் பிரதேசமவிலசைக்கைக் விரச்சைபீஜூஷவருஷை ஆனந்தீனப்புனீயலிந முக்குந்தூ பாசிய சுரச்சூரியேற்றே கர்ணவாஷி முக்கமமி தோஸ்தேயம்தம் சுரநோபோயித்தை ரம் ரமியதே தம் திரவனவீ शान्ताकारं सुरेशं சாண்டம்ஜகசயம் பத்மநாபம் சுரேஷம் விஷ்வானம் மேகவாங்கம் கமலயோமியம் வந்தே விஷ்ணு சர்வோக்கைவங்க கௌஸ்துபோசித்தங்கம் புண்ணியோபேத புண்டரீகாத்தா நம் வந்தேலோ மசமஸ்தூத்தூத்தூ சம் சிடக்குண்டலம் சபீத்திரம் சரசீருணம் சாரவோஸ் நணும் ஷாயிஜாசனோபரீ சந்திரானது ருக்மிணீசியம் சிதம் கிருஷ்ணா விம நம விஷம் விஷ்ணுஷாரோ முத்தமா அவிய புருஷ் சாட்சி க்ஷேற்றோரே வச்ச संभवो நாரசிம்பவ்ஸ்ரீமன் கேஷவருஷோத்திவாணுபூத்தரவியோ பிரபவ பிரபுரீஸ்வரம்போம் ஆதிப்பு க்ஷோமஸ்வன அனிதனோத்தித்தாத்துருத்தோகேசபத்மோமர்ப்விருவா அகாஹியாஸ்ணோலோனாணோஜ் பிரி போோ மாதவோ மதுசூதனீஸ்வரோ விக்கிரமீ தன்வீ மேதாவீ விக்கிர சுரேஷம்மவித பிரஜாவ அஹ் சம்வர வஷா கபிமேயாத்மா சர்வோவின வசருவசுமன சாத்மா அமோகுண்டா வசக்கர்மா விராகிருதி வுர்விச்சிவா அமதாஸ்வராரோ மகாத்த ா நோதோ வேதவிக்கோக்காஸ்ராஜிஷ்ணு சகிஷுர்ஜாதிஜோவிஜய ஜெய்தோ நனர்வசு உபேந்திரோமனப்பாசுரமோச்சுஜித அத்தீந்திரசிரோத்தமோய வேதா வீர மாதவோ அத்தீந்திரியோ மகாமாயோ மோத் மகாபல மகாபுதிமாவீரியோ மகாஷ்கமியபுஸ்ரீமன் ஆருசரந்தோவிந்தோவிதாம்ப மரீச்சிர்மனோஹம்சுவர்ணோஜோத்திநாஸ் சுத்தபத்மனாபிரஜாபுசக்ம் சந்தாத்திமாஜோர்மர்ஷருகுதமோ தாமசத்திய சத்தியபரா நமஷோ நமஷ் வாசஸ்பாரதீ அகிரணீமீஸ்ரீமா சகசிரமூர் விஷ்வா சகசிராட்சர்ஜயோர விதவிபு சார்ஜர்னாராயணோ நரேத்மா விஷிச்சிச்சிசித்தி தசிசான विविक्त दुर्धरो वसुदो नैकरूपो வனச்ச விதிகரஜோர் வாக்மீமேந்திரோ வசதோ வசு நைக்கூகிவிஷ்டேஜோதிதரப்பாட்சாசூர்ஸரம்தோவோ ஐஷம் ஜகத்த சேது சத்தியமரான பாவனோனி நைக்கமாயோ மகாஷன அதசிரஜி அநனந்தித் இஷ்டோ हाच्युतَफ्-प्रथितफ्-प्राणफ्-प्राणदो-वासवानुजः अपाम्निधिर्धिष्ठानमप्रमत्फ्-प्रतिष्ठितः वरदो அச்சுத்திருத்தோ வாசவாஜிரிஷானமதிந்தோரியோ வரோ வாயுவஸ்ஜனேரூலப்பத் பத்மேண பத்மநோரவிமர் மஹந்தோோ வுாத்மா மாட்சோ அதுலோம சமயோவிர் சுவலட்சண்ணோக்மீவய விஷரோ ரோ மா மகீதரோ மகாோ வேகவனமி வியவசாய பர்து பரமஸ்ப்பே ராமோராமோ மாகோ நேயோனோனய வீரமே வைக்குண்டருஷ் பிரண்பாணப்பணவியுனோவியோயுரோ உகிரசரோ விமோ விஷட்சிண வித்தரஸ்தாணு பிரமாணம் அனிணஸ்வி மகாமுக நிறேமித்தீ க்ஷமாக யுஜ்யோ மே ஜம் சாதிசீ விமுனமு சுவிரகூசு மனோஹரோஜி கிரோ வீராஹுர்ணாஸ்வசோ வபீநாத்மா நைக்கோ வத்துசீ ரோனேஸ்வரீ சதசரமஸ்தி நேமிசிம்மோபூத்தமேர आदिदेवो महादेवो देवेशो ஆதிதேவோ மகாவோ தோவ் குரு உத்தரோமியாத்திருத்தீந்திரோரிதிண சோமபோமோ புருஜிபுருசோஜய சத்தியோசாரம் ஜீவோ வினயத்த சாட்சி முக்கந்தோவிக்கமாக அம்போனோதிஷ்த आनंदो அஜோ மஹாஹஸ்வாவோ ஆனந்தோ நந்தோனந்த சத்தியமா திரிவிக்கமாக மகர்ஷி கபிலாச்சாரியோ மெதினீப்ரிப்தோ மகாசங்க மோோகோவி சுஷேணக்கனீ வேணோ திருடசோச்சு வருணோ வாருணோ விர்ப்புஷோ மகாமனந்தீ மனமாலாயுத ஆதித்தியோஜிராணுத்துணோப்பிரதஸ்பிருதோ வாச்சஸ்பத்தரோச் சமந்தோ நாந்தம் சுபாங்க சஷ்டா குதலேஷய ஹனிவர்வாப்வீவத்சாதிமரீதீசீரீக்கரேயோக்க ஸ்வஸ்வங்கந்தோ நிர்ஜோதிர்வரச்சுணிஷாூஷையோஷோத்தோக்கோக்கிஷோனேமி வீர லோக்காத்மாத்லோகேஷ கேஷவ கேசிஹாஹரி காமதேவ காமபாலக்காமீ காத்தகமாக அனிஷியவபுர்விணுவீரோனோனவிமணோபிரோ மாக்கிரமோ மகாக்கமா மகாஜமோர மகாக்கமாயயமாயோ ஸ்தவியோத்திரம் ஸ்தோதிரிய பூர்ண பூரையித புணய புணியகீர்னோஸோ வசுரேத்த வசப்பிரோோ வாசுதேவோ வசுர்வசுமன சத்தி சாத் சத்ராயூரோய் சன்னிவாசூயூத்த வாசோ வாசுதேவ் சர்வசுனா தர்ப்போ திருப்போ துர் டா பராஜி விஷமூர்மூப்மூன் அனைமூத்தமூனோ மாதவோ சுர்ணவர்ணோமாராந்தீ வீரவிஷமூனியோத்தீ அமீமாக்கா திரோக்கூக் சுமேமே சத்தியமேரோ வியிரோநேகோா் சமூத்திச்சுரா சோத்தோ துரதிக்க துர்லோோமோராசோர ஈந்திரம மகாக்கம கம்த உபவ சுந்தர சுந்தோ வாஜச நிங்கீ ஜயந்தீ சுணபிந்தோயீஸ்வரேஸ்வர மகாஹ் மகா் மகாபூத்தோ குமுத குந்த பயப்பாவன சுலபுவிரசிஜை தபன நகிரோதுஷூதனா சப்ஜி சப்ை அமோத்ரகோச்சித்ய அனுர்புஷ்ணர் மகான் அருதஸ்வஸ்வாசித்தோகி யோகீஷம ஆசிரமிரமஹாஸ் சுப்பர்ணோனு தனுதோ தண்டோ தமயித்த தபராஜித்தவோ நயன்யமய சாத்விக்கமராணி பிரியோருகிகீத்தவர் अनन्तो सुखदो ग्रजः விஹாசகோஸ்ருச்சுர் ரவிர்விச்சனூரிய அனந்தோஹுக் சுகோ நைக்கோ சன்கயி துவஸ்தி கிருத்வ்வதி திணா அரௌிரிச்சிரீ விக்கிரமோர்ஜிதாசன கசி அக்கூர்பேசலோ தோ தட்சிணா உத்தரோ துஷி புண்ணியோன வீரரட்சோ ஜீவனப்பயவஸ் அனந்தருப்போனந்தீர்ஜித்தியபிதிவியதிசோதிச लक्ष्मी जन அனிர்லீசுவீரோ ருச்சிராங்க ஜனனீமோமிரா விஷ்வாச பிரஜா ஊர் சார்பாணவண பிரமாணம் பிரணன பிராணாஜீவன்தாத்மாஜன்மத்தியுஜராூர்ஸ்வசருத்தர யோய்வாயோய் அன்னமே ஆமயோ நஸ்வயா வை னாயனீ நந்த சஷ்டா க்ஷிஷ்பாபனந்தீச்சிரீஷாங்கோய்யாயு சர்விரயுத ஓமய வனமீதீர் நந்தீ ஸ்ரீமாராயணோ விணுர் வாசுதேவோ வனமலிங்கி சங்கீச்சீமாராயணோ விணுர் வாசுதேவோ வனமலிங்கி சங்கீச்சீச்சீ ஸ்ரீமாராயணோ விஷ்ணு வாசுதேவோமீ கீர்த்தனையேவிய மகாத்ம சகசிரம் திவ்யே நாஞ்சித் சோமுத்திரை ஹானவ வேதாந்திராணி விஜயீவேனூர காமனு காமீ பிரஜாச்சாப்னா பிமஸ்தோச்சி மாநா சகசிரம் வாசுதெய் நாதிலாதிமே அச்சலம் ஷிரோத்து பிரனோத்தியனுமம் நச்சிதாப்னோ வீரியம் தேஜஸ் விந்த ரோகோ ரோ முச்சாத் ப पुरुषः ீத்தோ முச்சேதா புருஷ் புருஷோத்தமம் ஸ்வன்நேகிசமன்விசுவிரோ மத்தோ வாசுதேவராணவிசுமாசாத்து வியத்தை கவச்சித் जन्म मृत्यु श्रद्धा भक्ति स्मृति ஜன்மத்துஜரா வியோபாய் இமம் ஸ்தவமீயானுத்தாத்மசுஷாஸ்மிருத்தீர் கிரோோனா நோபோத்தபு பத்தம் புருஷோத்தமஸாட்சிஷோர்மோ தீ गंधर्वं सयक्षो रगराक्षसं वर्ततेदं कृष्णस्य सचराचरं விதத்தி மகாத்மன சசுராசுரம் சய்ஷோரே வத்தி திருஷ்ணய சராச்சரம் இந்திரிண மனோபு சுவம் தோோபல வாசுதேவாத்மேற்றம் சர்வமாரமரிக்க ரிஷய பித்தரோ தேவூத்தனா தவ ஜமேதம் ஜகன்யோம் யோகோஜானம் தா விஷிப்பேதா விஜான விஷ்ணுமூத்தம் ப்ரூத்தேகீன்லோக்கூத்து விஷ்விய இமம் ஸ்தவம் விஷ்ணோர்விய கீ சுரமேவியே புஷராட்சம் நேயா பராம் நேயா பரா உோமர்ஜுன பத்மத்த விஷாலமோத்த ோ மாம் நாமவ சோஹமேகேனோக்கோம உச்ச வாசனாசு வாசித்தி வாசுதேவோஸ் ஸ்ரீ வாசுதேவோஸ் தவோமீ பார்த்து கேனோபா விஷ்ணோர்ன பற்றி பண்டை சோத்துமிச்சா பிரோரீராமோரத்துலியம் நம வரானீராம ரே மனோரே சகசிரம தத்துலியம் ராமநரே ஸ்ரீராமராமே ராமே மனோரமே சகிரம் ராமநரீராம வரானோமே நமஸ்தய சகசிரமூர்த்திசிரோருபாஹவே புருஷாத்த சோட்டியுணே நம சகோட்டிணே நமவோ நமய உச்ச எோகேஸ்வரோய் பார்த்தோனு தீர்விதீ தீபகவாச்சனித்தோமா ஜன பரியு யுத்தனேமர் ஆஷாஷிச்சீத்தீன மாற்றம் सुखिनो भवन्तु बुध्यात्मनावा கா வாந்திரைர்வா கலம் பரஸ் நாராயணாதி சமர்ப்பி அச்சுகோவிமோச்சாரணா நியலாரோ सत्यं सत्यं வதமியம் சத்தம் புனத்தியு ம் நாதி நேஷவரம் கிருஷ்ணா வாசுதேவீ நயச்சோபுமோவிய நமோ நம எம் ப்ரவ வருடேந்திரருமருதை வேதை சங்கபிரமோபை ஹாய் எம் சாமியம் யோகிந யம் நசுராஸிராஹீண்டு துவம் க்மியா நமோஸ் விசர்ந்த பத பாரா புருஷோத்த மந்திரீனா ஜனர் எயா தவிர பரிப்பூர்ணம் தே பிராய்ச்சி தபா தஷாமேஷானும திராணமத்து நூனாதிமத்து லோகா சமிநோ தியானம் தியானத்திற்குரிய முறைப்படி அமர்ந்து கொள்வோமாக கைகள் இரண்டும் கோர்க்கப்பட்டு மடியின் மீது அமர்த்தப்பட்டிருக்கட்டும் உடம்பு கழுத்து தலை நேராக இருக்கட்டும் உடம்பு விரைப்பாக இல்லாமலும் தொய்வாக இல்லாமலும் சீராக நேராக இருக்கட்டும் பாடி ரிலாக்ஷன் தாயையும் தந்தையையும் குருவையும் இஷ்ட தெய்வத்தையும் மானசீகமாக அதாவது கற்பனையில் நன்கு பணிந்து வணங்குவதாக பாவிப்போமாக தாயையும் தந்தையையும் குருவையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குவதாக கற்பனை செய்வோமாக மோ நம மாதபித்திருமோ நம மாதபித்திரு நமோ நம ீசருச்சராரம் நமோ நம ஓம் ஸ்ரீ பரமருச்சராரவிமோ நம பராபர சராரவிமோ நம நமோவிசம்பிரதாயோ வம்சி மஹோரு இஷ்ட தேவதாபியோ நமோ நம ஆழ்ந்து ஆறுமுறை சுவாசிப்போமாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை உடலுறுப்புகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அவ்வுறுப்புகள் அனைத்தும் விரைப்பாக இல்லாமலும் தொய்வாக இல்லாமலும் இயல்பாக இருப்பதாக கற்பனை செய்து உணர்ந்து கொள்வோமாகும் காற்று அல்லது சுவாசம் உடம்பிற்குள் சீராக நிகழ்ந்து கொண்டிருப்பதாக கற்பனை செய்து உணரப்பழகிக்கொள்வோமாக இந்த தியானம் வழிகாட்டுதல் மட்டுமே நாம் தனியாக இவற்றை செய்தால் ஒவ்வொன்றிற்கும் நீண்ட காலம் ஆகும் இவ்வழிகாட்டுதலின்படி மெதுவாக தியானம் செய்ய பழகுவோமாகும் மனதின் ஆழ்ந்த அமைதியை கற்பனை செய்து உணர்வோமாக நமக்குள் நாமே மனதிற்குள் சொல்லிக்கொள்வோமாக என் மனம் அமைதியாக இருக்கிறது சஞ்சலங்கள் இல்லை குழப்பங்கள் எதுவும் இல்லை வாழ்க்கையை பற்றிய எதிர்பார்ப்புகளோ கவலைகளோ மகிழ்ச்சியோ எதுவும் இல்லை முற்றிலும் அமைதியான மனதை அமைதியாக காண்கிறேன் இவ்வாறு பிரார்த்தனை செய்வோம் எல்லாம் வல்ல இறைவா இம்மாபெரும் படைப்பிற்கு நீயே மூலகர்த்தா என்று நாங்கள் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நீ உலக முதல்வன் வாலரிவன் நீ அனைவருடைய உள்ளத்திலும் உணர்வாக மலர்மிசை ஏகியிருக்கிறாய் நீ வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் உனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை எண்ணுதற்குரிய குணங்களை உடையவன் நீ இடத்தாலும் காலத்தாலும் பொருள்களாலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாய் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாய் உயிர்களாகிய எங்களுக்கு பல்வேறு வகையான உடல்களைக் கொடுத்து அவற்றில் இன்பதுன்ப நுகர்ச்சிகளை கொடுத்து எங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறாய் தற்சமயம் உனது படைப்பில் மனித உடல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற மனித உடல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற மனித உயிர்கள் பெரும்பாலான உயிர்கள் அச்சத்திற்கு ஆட்பட்டிருக்கின்றன எல்லோரையும் துன்பப்புடத்திலிட்டு தூயவனாக்குகிறாய் என்றே நாங்கள் எண்ணுகிறோம் பண்படாத மனிதர்கள் எதிர்காலத்தை எண்ணி அச்சப்படுகிறார்கள் நிகழ்காலத்தில் அவர்கள் அமைதி இல்லாமல் தவிக்கிறார்கள் நாங்கள் அனைவரும் மனமாற பிரார்த்திக்கிறோம் எல்லோருடைய அச்சத்தையும் அதற்கு காரணமான அறியாமையையும் அவர்களிடமிருந்து நீக்கி அருள்வாயாக வாழ்க்கையின் இருமைகளை எல்லோரும் உணரும் வண்ணம் உணர்த்துவாயாக பிறப்பு இறப்பு இளமை முதுமை ஆரோக்கியம் அனாரோக்கியம் இரவு பகல் இன்பம் துன்பம் இருமைக்கு ஆட்பட்டதுதான் வாழ்க்கை நாங்கள் அறியாமையினால் செய்த தவறுகளையெல்லாம் மன்னிப்பாயாக. நாங்கள் உடல் நலத்தோடு அறவாழ்வு வாழ அருள் புரிவாய் ஆக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த மனப்பான்மையை உடையவர்களாக நாங்கள் அனைவரும் வாழ்வோமாக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோமாக உலகமெங்கும் பற்றியிருக்கும் இந்த மாபெரும் தொற்று நோய் அறவே நீங்கி மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ அருள் புரிவாயாக எம் மதத்தினராயினும் என் நிறத்தினராயினும் எம் மொழி பேசுபவராயினும் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவருடைய தொற்று நோய்களும் அறவே அழிந்துபட்டு போகட் ரச அனைத்து தொற்று நோய் கிருமிகளையும் இம்மந்திரத்தால் அழிக்கிறேன் அழிப்போமாக அனைவரும் சிறந்த ஆரோக்கியத்தோடு வாழட்டும் எல்லோரும் அரசாங்கத்தின் சட்டங்களை அன்போடு கட்டுப்பாட்டோடு கடைபிடிக்கட்டும் அரசாங்கம் அதிகாரிகள் மருத்துவர்கள் காவலர்கள் எண்ணற்ற மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்து பிற மனித உடல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களை காப்பாற்ற முயற்சி எடுக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த தொற்றும் வராமல் அவர்களையும் பாதுகாப்பாயா உலகிலுள்ள அனைத்து அரசாங்களும் அரசாங்களும் விரைவில் இத்துயரிலிருந்து மீண்டு உயர்ந்த மேலான வாழ்க்கைக்கு தங்களை வழிநடத்திக் கொள்ளட்டும் எல்லோரும் நேர்மறையே நேர்மறையான எண்ணங்களையே நினைக்கட்டும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் அழிந்துபட்டு போகட்டும் எந்த உடலில் வாழும் உயிர்களும் துன்பமில்லாமல் சிரந்து விளங்கட்டு சுகிணே சராமைய பசியூ பசியே பசியன் கஷித் துவோா் மா கஷிபாக்வே ப்ிவீஷா அந்தரிஷம் தௌஷ்ஷா அவந்தர்ஷா அக்னா யுஷ்ஷா ஆதித்தாச்சிரா நாந்தா ஓஷய னஸ்பா அருஷாஷா ாரேஷஸ் ஆழ்ந்த மன அமைதியோடு தியானத்தை நிறைவு செய்வோமாக அடிக்கடி இது போன்ற தியானத்தை செய்து கொண்டே இருப்போமாக ஆதிகுருநாச ஸ்வீகி ஜய